إن الذين قالوا ربنا الله ثم استفاموا فتنزل عليهم الملائكة أن لا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم والامنوا بالله ثم استقيم او كما قال صلى الله عليه وسلم والسلام عليكم الله سبحانه وتعالى वरवनेचे ओरताघम सलातुन सलामुम इरु नबी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम ಅವರಿಗೆ மீதும் анगारि वाल्काई वलिमरिगले अनुवनुवाग எடுத்தி நடந்து உலघத்திலே அல்லாஹ் உடைய رضாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கொண்டிருக்கும் அல்லாவின் நல்லதியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாபத்தான இவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதிப்பி ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாற்றிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹரான்களை அம்மா விருக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் மசூஜ் செய்து கொள்கிறேன் இத்தப்பொன்பாக ஹைசு கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களேதமான எதிர் சும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாவுடைய மாளிகையில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த ரமதானுடைய மாதம் நம்மிடம் ஒரு விருந்தாளியாக வந்து இறுதி கட்டத்திலே பெறுகின்ற ஒரு கட்டத்திலே இந்த ரமதான் இப்போது இருந்து இன்னும் ஒரு நோன்பா என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு துறை காணப்படாவிட்டால் இன்னும் இரண்டு நோன்புகள் நமக்கு பாக்கியாக இருக்கின்ற நிலைமையில் கனிமணவர்களே வீட்டுக்கு வந்த விருந்தாளியை விருந்தாளி சென்ற பிறகு கவனிக்க கிடைக்கவில்லையே என்ற கவலையும் சிலருக்கு ஏற்படலாம் கன்னிமணவர்களே நமது வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார் மூட்டை கணக்கிலே தென் கணத்திலே நமக்கு அன்பளிப்பு பொருட்களை கொண்டு வருகிறார் நமக்கு கொண்டு வந்த அன்பளிப்பு பொருட்கள் அது மக்களடங்காதது ஆனால் அந்த விருந்தாளிக்கு நாம் ஒருமிடர் தண்ணீராவது கொடுக்காமல் அனுப்பினால் நம்மை துப்பாக்கிய சாலைகள் யாரும் நிற்க முடியும் ரமதான் வந்தது ஒரு விருந்தாளியாக அல்லாவிடமிருந்து ஏராளமான நன்கொடைகளை நமக்கு கொண்டு வந்தது கண்ணியமானவர்களே அந்த ரமதானை நாம் எப்படி கவனித்தோம் அந்த நோன்பை நாம் எப்படி உபசரித்தோம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இப்பொழுது நாம் இருக்கிறோம் அடுத்த வருடத்தின் ரமதானை அடைவோமா உலகத்தில் வாழ்ந்து கொண்டடைவோமா கபராளிகளாக அடைவோமா அல்லாவுக்குத்தான் தெரியும் எனவே இப்பொழுது இருக்கின்ற ஒரு இரண்டு நாட்களில் இதுவரைக்கும் யார் அந்த விருந்தாளி நல்ல முறையை கவனித்தார்களோ பாக்கியசாலிகள் சுத்திற்கு பரதுடைய நன்மையை பரதுக்கு எழுபது பரந்தர்களுடைய நன்மையை கண்ணி மாணவர்களே பழக்குமாருடைய துபாவை அல்லாவுடைய ரசனத்தை அல்லாவுடைய பாவ மன்னிப்பை அல்லாவுடைய நரக விடுதலையை தினமும் நமக்கு நன்கொடையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பெருந்தாளி நம்மை விட்டும் பிழ்கின்ற தருவாயில் இருக்கிறது கண்ணி மாணவர்களே நம்முடைய நாற்றம் நமக்கே தாங்க முடியாது நம்மிடமிருந்து வீசுகின்ற அந்த சுரு நாட்டத்தை நம்மால் கூட சகிக்க முடியாது மாற்றி தந்த விருந்தாளிதான் இப்பொழுது நம்மிடம் பெற்றிருக்கிறது அதே போன்று கண்ணியமானவர்களே நோன்பு ஆரம்பத்தில் இருந்து இஃபார் வரைக்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு பரிசை நமக்காக தந்ததிருந்தாலே இப்பொழுது நம்மிடமிருந்து இருக்கிறது அதே கண்ணியமானவர்களே யார் நின்று வழங்குவாரோ மேலவிகமான சின்னத்தான வணக்கங்களை பொய்வாரோ முன்பாகங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஒரு பாத்தியத்தை அல்லாவிடமிருந்து நமக்கு கொண்டு வந்திருந்தாலே இப்பொழுது நம்மை விட்டு பிரிய போகிறது அதே ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவை அது கிடைத்து விட்டதா அல்லது இன்று நாம் சந்திக்கின்ற இரவா என்ற ஒரு எண்ணத்திலே எதிர்பார்ப்பிலே அந்த நெயில சொல் கதனையும் நமக்காக கொண்டு வந்த விருந்தாளிதான் இன்று நம்மை விட்டு பெரிய காத்துக்கொண்டிருக்கிறது எந்த மாதத்தில் குரான் இறங்கியதோ அந்த மாதம் அந்த விருந்தாளிக்குரிய ரமதான் என்ற பெயர் மன ஏராளமான நன்மைகளை ஏராளமான சிறப்புகளை பொறுமை உடைய மாதம் ஒத்தாக்கை புரிகின்ற மாதம் செலவழிக்கின்ற மாதம் கொடுக்கின்ற மாதம் புராணோதுகின்ற மாதம் மன்னிப்பு கேட்கின்ற மாதம் என்று எல்லா நல்ல காரியங்களுக்கும் நமக்கு வித்திட்ட ஒரு விருந்தாளியை ஒரு சில ஓரிரு தினங்களிலே நாம் வழி அனுப்ப இருக்கிறோம் விருந்தாளி போய் நம்மை பற்றி அல்லாவிடம் என்ன கருத்தை முன்வைக்கும் சிந்திக்கும் அந்த விருந்தாளிக்கு நாம் செய்த கடமைகள் என்ன நம்முடைய ஒரு நாளை பருது ஓதி இருந்தால் இன்று இருபத்தி எட்டு துசுக்களை முடித்தவர்களாக இருக்க வேண்டும் எத்தனை துசுக்கோதின பங்களித்தோமா கண்ணியமானவர்களே கொரான் உடைய தொடர்பு இல்லாத ஒருவர் அறிவில் செய்தாலும் அல்லாவுடைய பார்வையில் அவர் என்று ஆவோகிக்கின்ற குரான்சனத்துக்கு துறை சார்ந்தவர்கள் துறை சார்ந்த விளக்கங்களை சொல்கிறார்கள் விஞ்ஞானி சொல்கிறார் விண்ணிலை ஆய்வு செய்யு இல்கிறார் கட்டிடக்கலையை படி என்று ஓது என்று சொல்கின்றவர்கள் எத்தனை பேர் குரானுடைய தொடர்பில்லாவிட்டால் கண்ணியமானவர்களே டிகிரிக்கு மேல் டிகிரி வாங்கி சந்திர மண்டலத்தில் குடியிருந்தாலும் உங்களை ஒரு உண்மையான முஸ்லிம் என்று சொல்வதற்கு ஒவ்வொருவரும் வெக்கப்படுங்கள் பயண கட்டுப்பாடு கிடையாது அறுபது வயதிலே இஸ்லாத்துக்கு வந்த ஹஸ்தான் ரபியுள்ளவர்கள் நூற்றி இருபது வயதிலே பௌத்தாகிறார்கள் குரானுடைய அறிவை இயந்தளவு பெற்றவர்களாக இஸ்லாமுல அதே போன்று நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் நீண்ட இந்திய வயதிலே இஸ்லாத்துக்கு வந்தார்கள் குரானுவே குறை வைக்கவில்லை என்ன என்று தொடர்பவர் எப்படி உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் என்பதை இந்த விருந்தாளி நமக்கு ஞாபகம் ஊட்டி இருக்கிறது கனியமானே எல்லா தலைப்புகளையும் சிந்தனைக்காக ஒரு கடமைப்பாடு இன்றைய கடமை அமல்களை சற்று சிந்திப்போம் கருத்து பரிமாறலும் விவாதமும் என்ன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறிப்பை தொடர்ந்து கொண்டு பத்துவா பேசுவதும் சட்டத்தை பேசுவதனால் சுவர்க்கத்தில் மாளிகை கிடையாது சுவர்க்கத்தில் மாளிகை வேண்டுமா அந்தஸ்து வேண்டுமா விவாதத்தை சொல்வது போன்று சொல்லுவது அமல் விவாதம் விவாதம் விவாதம் என்று என்ன கண்டோ தமிழ் பள்ளி உடைந்ததும் கடை பற்றியதும் முஸ்லிம் பெண்களுடைய அபாய கலண்டதும் ஹிஜாப் கலண்டதும் கணி மாணவர்களே நமக்கு எதிராக சுதேச மாநாடுகள் நடந்ததுதான் மிச்சம் நமக்குள் விவாதத்திலே அமலை பாராட்டுகிறோம் கணினி மாணவர்களே யாரையும் தவறாக சொல்லவில்லை விவாதங்களை மோதல்களை கருத்து வேறுபாடுகளை விட்டு எத்தனை பேர் அமல் செய்தோ நபியை பின்பற்றுகிறோம் எல்லோரும் நபியைத்தான் பின்பற்ற வேண்டும் ஒரு சாரார் அல்ல நாம் தான் நபிமதி என்று யாருக்கும் நான் மாத்திரம் என்று சொல்ல முடியாது பின்பற்றுவதற்கு ஒருவர் நதியுடைய காயில் வந்த சஹாபாக்கள் இமாம்கள் சரபுசாலைய்கள் மேதைகள் யாருமே சொந்த கருத்துக்களை திணிக்கவில்லை குரான் அதிசுடைய ஒளியில் தான் நமக்கு ஏற்றி தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய நாம் தனியை பிச்சு சாப்பிடுகிறோம் அவர்களுடைய வேர் குரானிலும் அதீசிலும் தான் இருக்கிறது அந்த அறிவு நமக்கு இல்லை நாம் விவாதம் செய்து கண்ணை பிடித்துக் கொள்கிறோம் ஆனால் அமல் செய்ய வேண்டிய நேரத்திலும் நாம் லேப்டாப்பிலே ஒன்லைனிலே விவாதத்தில் தான் இருக்கிறோம் சொல்கிறோம் நபியவர்கள் கால் வலிக்க சொல்லுதார்கள் கால் வெடிக்க சொல்லுதார்கள் வெடிக்க வீங்கினால் வலி இருக்காதா வெடித்தால் வலி இருக்காதா கண்ணியமானவர்களே தவறம்கா ஹட்டா தபத்தால் வெடிக்க சொல்லுதார்கள் என்று பயன் பண்ணுகின்றவர்கள் விவாதம் புரிகின்றவர்கள் கட்டுரைவர்கள் தொழுதார்கள் எல்லா பறந்துகளையும் என்று பாருங்கள் என்பதை இந்த விருந்தாளர் வேண்டு நிற்கிறது கண்டிப்பானவர்களே முன்னே காலத்தில் தராவி தொழுகையுடைய நிலைமையை ஒரு நிகழ்வை சொல்லி நான் தலைப்பை தொடருகிறேன் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் தராவி என்று சொல்கிறார்கள் என்றால் முன்னே காலத்தில் இருந்து வந்ததுதான் சூழத்தில் தக்கராவை நாற்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்டு சொல்லுவார் சூரத்தில் பக்கராவை எட்டு ரக்காத்துகளில் ஓதி முடிப்பார் எட்டு ரக்காத்துத்தான் சொல்லுவார் என்று சொல்ல வரவில்லை பின்னர் திருப்தியாக இருங்கள் எட்டு ரக்காத்துக்களிலே சூழல் பக்கராவை ஓதி முடித்தால் மக்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதே இமாம் பெருதல் சந்தர்ப்பத்திலே நமது காலத்து இமாம்கள் பனிரெண்டு ரக்காட்டு கதாவி தொழுகையிலே எனவே பதினொன்றை தாண்டிவிட்டோம் பனிரெண்டு ரக்காட்டு தொழுகையிலே சூழல் பக்கரானை ஓதி முடித்தால் தொழுக முடித்த பிறகு மக்கள் பேசிக் கொள்வார்களாம் இன்று நம்முடைய இமாம் சுருக்கமாக ஓதி ஒரு ரக்காத்துக்கு நான்கு பக்கங்கள் ஓடி அந்த இமாமை பற்றி மக்கள் பேசிக் கொள்வார்களா என்று தலாவியை சுருக்கிக் கொண்டார் நம்முடைய எக்ஸ்பிரஸ் வாகனம் கொஞ்சம் பிரேக் எடுத்து தாமதித்தால் நாம் வணங்குகிறோம் என்று வல்லுகாவையும் இணைத்துவிட்டார் நம்முடைய எந்த மாதிரி ஹை ஸ்பீடாக சுப்பர் சுனிக்காக ஹைவேயில் செல்கின்ற வாகனம் போன்று நடக்குவோம் கண்ணியமான என்ன முகத்தோடு பேசுவோம் எனவே நிறைய பாருங்கள் எந்த அளவு இரவு வணக்கங்களில் ஈடுபட்டோம் முதலாவது நாள் அல்லாவும் ராமத்துடைய பார்வை பார்க்கிறார் அதே போன்று இறுதி நாளிலும் ஒரு பார்வை பார்க்கிறான் யாருக்கெல்லாம் படுமோ அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாவுடைய பாக்கியம் எனவே இறுதி தினம் இரண்டு இருக்கிறது இன்றையும் சேர்த்தால் மூன்று தினங்கள் கண்ணியமானவர்களே இன்றைய தினம் முப்பதாக இருந்தால் இதையும் சேர்த்து மூன்று இருபத்தி ஒன்பதாக இருந்தால் இரண்டு இன்றைய இரண்டு தினங்கள் கண்ணியமானவர்களே பஜாருக்குரிய தினமல்ல சரியாக நாம் பிரமலானை உபசரிப்பவர்களாக இருந்தால் இருபது நோம்புகளுக்கு முன்னால் கண்ணியமான நமது பெரும்பான்மையான வேலைகளை முடித்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமான விபாதத்துடைய நேரம் அது நீளத்தில் கதிரென்றால் ஆரம்பிக்கின்ற நேரம் நமது பசாரிலும் நமது கடை தெருவிலும் கனிமாளர்களை சிலர் பொருட்கள் வாங்குவதற்கு சிலர்கள் வருவதை ஒரு பொருள் வாங்க ஐந்து மணிக்கு அளவுக்கு சுற்றித் திருவார்கள் ஏன் என்று யாருக்குத்தான் தெரியும் மாறிவிட்டோம் அமலை பாலாக்கிவிட்டோம் எனவே இந்த கவனித்தோம் குரான் எவ்வளவு ஓதினோ சாகிராமத்துலே இமாம் அறுபது குரான் அறுபது திசு அல்ல அறுபது குரான்களை ஓதுவார்கள் முப்பது குரான் குரான் வெளியிலே ஒரு குரானாவது முடிக்காவிட்டால் இது என்ன சொல்லும் போய் அந்த இரவு விழிக்க வைத்து என்னை ஓத வைத்து ஏசுமான முடிய குரான் கண்ணியமானவர்களே எனவே இந்த விருந்தாளியை மதியோம் அருகையோடு கவலையோடு அனுப்ப வேண்டும் அமல்களில் ஈடுபட்டவர்கள் பாட்சியை சாதிகள் கணியாளர்களே ரமதானில் பல நன்மைகளை செய்தோம் பல தவறுகளை விட்டோம் பல பழக்க வழக்கங்களை விட்டு ஒதுங்கினோம் கொண்டோம் மாத்திரம் தானா கனிமணர்கள் சௌபா என்பதற்கு சரியான கருத்தை நாம் விளங்கினால் நம்முடைய வாழ்க்கை சௌபாவுடைய வாழ்க்கையாக இருக்கும் ஒரு மோமின் பாவம் செய்தால் அவனுக்கு மேலே ஒரு கல்லு மலை நீர்மலையால் கல்லு மலை விழுவது போன்ற ஒரு எண்ணம் இருக்குமோ ஒரு முராபித்தான் கொசு விரட்டுவது போன்று இருக்குமோ நம்முடைய தௌபா வருஷத்திலே ஒரு மனுஷியால் தான் நம்முடைய தௌபா நபி அவர்கள் சொன்னார்கள் நினைக்காத பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபியவர்கள் நமக்கு படித்து தருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் சௌபா செய்ய வேண்டும் கரைய சௌபா என்றால் என்ன ஏற்ற பட்டத்தை செய்து முடித்து வேண்டாம் சுவர்கவர்களாக வாழ்வது சௌபாவுடைய செயல் ரீதியான ஒரு சாராம்சம் என்ன தெரியுமா செய்ய வேண்டிய அமலை நிறைவேற்றுக் கொள்ளுங்கள் செய்ய வேண்டிய அமலை செய்யாமல் இருந்தால் செய்வதுதான் சௌபா சொல்லை ஐந்து பேர் தொழுகை பாராட்டியவன் யாழ்லா பள்ளி பக்கம் வராதவன் யாருலா இன்றுதான் பள்ளிக்கு வந்திருக்கிறேன் என்னை மன்னிப்பாயாக மன்னிப்பாயாக மன்னிப்பாயாக என்று சொல்வதல்ல சௌபா பள்ளியோடு தொடர்பாகுவதுதான் சௌபா யாருந்தா குரானை தொட்டு பார்க்கவில்லை யாருலா குரானுதான் என்னவென்றே தெரியாது யாழ்லா குரான்கள் விளையிலும் யாழ்லா என்று அழுவது அல்ல சௌபா குரானோடு தொடர்பு ஆகுவது சக்காத்து கடமை இன்னும் கொடுக்கவில்லை பத்து வருடம் சக்காத்து கொடுக்காது பாவியால் வலிக்கா என்று கண் கரையாடுதாலும் சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்காத வரைக்கும் தௌபா கிடையாது சக்காத்தை கொடுப்பது தௌபா கனிவாடல் என்னென்ன நல்லவர்களை செய்வதில்லையோ செய்வதுதான் தௌபா பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா பாவங்களை விடுவது தௌபாள் குடித்திருக்கிறேன் யாரு குடிவளித்திருக்கிறேன் யாரு களைவர்த்திருக்கிறேன் யாரு ஏமாத்தி இருக்கிறேன் யாரு பேருக்கு செக்கை இருக்கிறேன் யாரு என்று கத்துவதல்லிய செக்கு காலியை பூமியை கடையை வீடை கொடுப்பது தௌபா கனவு வேண்டாம் சிலர்கள் நோக்கல் தோல்வா சிலர்கள் இன்டர்நேஷனல் தோல்பா என்ன மன்னிக்க வேண்டும் சில விடயங்களை தெளிவாக பேசுவது நமது கடமை அல்ல உரிமை சிலருக்கு கசப்பாக இருக்கும் கசப்பெண்கள் நாம் அனுப்பினால் நான் அரகவார் சில விடயங்கள் யார் யார் ஏதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கசப்பாகத்தான் இருக்கும் மருந்து நோய்க்கேற்றவாறு கொடுக்கப்படும் கசப்பென்று குடிக்காவிட்டால் என்ன நடக்கும் நமக்கு தெரியும் வெட்ட வேண்டும் வெட்ட விட மாட்ட வேண்டால் என்ன நடக்கும் கரண்டை காலம் நடக்க வேண்டிய காலை முழங்கால் தெளிவாக பேசுவது முறையாக பேசுவது எமது உரிமை மன்னிக்க வேண்டும் மன்னிக்கத்தான் வேண்டும் உண்மையை சொன்னால் லோக்கல் தௌவா இருபத்தேழாம் இடம் செய்து விட்டு மசிதலை சார் விட்டு சுபம் இல்லாத தௌபா தா இன்டர்நஷனல் சௌபா என்ன உம்ரா உம்ரா மாமுக்கு பின்னால் கியாமல் ஏலின் சௌபா அலகை மன்னிக்க வேண்டும் சிலர்கள் ோ அவருடைய வீட்டில் சந்திக்கும் மக்கள் அணுகிறார்கள் மக்களிலே பெண்ணால் கொண்டாடுகிறோம் நான் கொள்ளு போட்டு விட்டு போயிருக்கிறோம் அவன் உடுப்பு வாங்க முடியாமல் நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டாம் யாருக்கும் ஒரு ரூபாய் கொடுக்க இருந்தாலும் உங்களுடைய அச்சு அவர் வறுமையில வன்னிக்காத வரைக்கும் உங்களுக்கு நன்றி கிடையாது உன்றா உடைத்தருக்கு வேண்டிய பாவத்தை செய்யலாம் ஒரு உங்க அடித்தால் ஒரு ஹச்சடித்தால் அன்று பிறந்த பாலகன் என்ன பாலக அங்கு பிறந்த பாலகன் பிள்ளை புணைக்கின்ற பொழுதும் வயிற்றுக்குள் பாவம் செய்து விட்டு வரவில்லை தூய்மையோடுதான் தருவரைக்கு சென்றது தூய்மையாகத்தான் கருவில் இருந்தது தூய்மையாக திறக்கிறது அதே போன்று கற்பத்திலே பிள்ளை திறக்கின்ற பொழுதும் எந்த விதமான சம்பந்தப்படாமல் அந்த பிள்ளை எப்படி உள்ளே போனதோ அதே போன்றுதான் நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டும் டிராவல் ஏஜென்ட் சௌகா என்றால் ஏமாற்றியவர்களுக்கு பங்கை தொடுப்பதோ சௌகா இவனுக்கு இவ்வளவு கொள்ளியால் அவனுக்கு அவ்வளவு கொள்ளியால் இவனுக்கு இத்தனை சென் பாம்பியால் என்னுடைய எல்லாமே மற்றவருடைய சொத்தியால் மற்றவரை சொத்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பாவி ஆள்வா என்று மன்னிக்க வேண்டும் இந்த மிகராமக்குள் தூந்திக் கொண்டாடுதாலும் அந்த மனிதர்கள் அவர்களுடைய உரிமைகளை பெறாத வரைக்கும் நமக்கு சுவர்க்கத்தேன் வாடையை நுகர இப்படி தௌபா செய்தால் திருப்பி கொள்ளலாம் எனவே தௌபா என்பது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் செய்வது தௌபா செய்யக்கூடாததை செய்து கொண்டிருந்தால் செய்யாமல் விடுவது தௌபா என்பதை மனதில் வீட்டுக் கொள்ளுங்கள் அடுத்ததாக கண்டியமானவர்களே ரபியவர்களும் சகாபாக்களும் அமளிவாதத்துக்களை ரமதானில் மாத்திரம் அள்ளிக்கொட்டினார்களா என்றால் இல்லை பெறுவது கபியர்களை பற்றி சகாபாக்கள் சொல்கின்ற பொழுது ரமதாவிலே கருத்தாக எடுப்பார்கள் அவர்கள் குரங்கல் நினைக்க மாட்டார்கள் உதாரணம் பதினொரு கால் கபியவர்கள் இரவு வணக்கத்தை பற்றி கேட்கப்பட்டது இரவு வணக்கம் இது யாரையும் குறை சொல்வதற்கான கருத்து அல்ல நான் நாம் செய்வது சரியா என்று கேட்கிறேன் நவியவர்கள் ரமதான் அல்லாத காலத்திலும் பதினொன்று காசு மித்திர சொல்கிறார்களே இந்த காலத்திலே அதை பற்றி சூட்டி பிடிப்பவர்கள் ரமதான் அல்லாத காலத்திலே எத்தனை ரக்காத்துகள் இருக்கிறதா வித்திர சொல்லி ரமதான் இல்லாத காலத்தில் இருக்கிறதா பதினொன்று நீங்கள் ரமதான் அல்லாத காலத்திலும் சுப்ரீம் கோர்ட் எழும்போது அல்ல நிலையின் அழகாக நிதானமாக அந்த தொழுகையின் அழகையும் கவர்ச்சியையும் என்னிடம் கேட்க வேண்டாம் என்று ஆய்ச்ச சொன்னார்களே அப்படி தொழுதால் இந்த கருத்தை நீங்கள் பேசலாம் ரமதானில்லாத காலத்திலே பல தொழுகையிலும் தோட்டை விடுபவர்கள் ரமதானிலே விவாதத்துக்காக மாத்திரம் சமூகத்தை குழப்புவதற்காக மாத்திரம் இதை தூக்கி பிடிக்க என்பதை நான் பணிவாக வேண்டி சிலர்கள் வீடு நிறைய வேண்டும் நிறைய வேண்டும் நிறைய வேண்டும் நிறைய வேண்டும் எந்ததில் பார்ப்பார்கள் சிலர்கள் நாம் செலவழிக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள் இருவரில் யார் திறந்தவர்கள் வேண்டும் என்று பார்ப்பவர்கள் சிறந்தவர்கள் நதியவர்கள் பொதுவாகவே கொடையாது மாத்திரம் செலவழித்துவிட்டு மற்ற காலங்களிலே செலவை மூடிவிடுவார்கள் படு காட்டு சுகமானது ஆரோக்கியமானது எல்லோருக்கும் தேவை நபி ரமதானிலே கூடுதலான படை கூடுதலாள செலவு நமது எல்லா காலங்களிலும் வேண்டும் அல்லாவுக்கு நண்டு செலுத்த வேண்டும் அல்லாவுக்கு அனுபவிக்கத்தான் வேண்டும் கண்ணியமானவர்களை ஏழைகள் அநாதைகள் விதவைகள் கஷ்டத்துக்குட்பட்டவர்களுடைய கண் படுகின்ற அளவுக்கு நம்முடைய ஆடம்பரம் செல்லக்கூடாது கனியமானவர்களே ஏழைகளின் கையை வைத்துக் கொள்ள வேண்டும் அநாதைகளின் கையை வைத்துக் கொள்ள வேண்டும் விளைவைகளை செல்ல வேண்டும் மகிழ வேண்டிய நாள் தான் பிரமதானுடைய பெருநாள் பிரமதானுடைய மாதமும் ஒப்படைத்தான் கன்னியமான படைத்தான் ஈதுள் அல்ஹாவும் ஒப்படைத்தான் கன்னியமானவர்களே நமக்காக நமது ஜனாதாவுக்கு பக்கத்தில் இருந்து உண்மையான உள்ளத்தோடு ஒன்றை கணிம உறவும் இல்லை சொந்தக்காரர்களும் இல்லை யாரும் இல்லை எந்த ஒரு உறவு கூட்டம் நமக்காக அறுபதற்கு எத்தனை பேரை தயாரித்து வச்சிருக்கிறோம் யாருக்கும் தெரியாமல் எனக்கும் அல்லாவுக்கும் அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை குடும்பங்களை பராமரிக்கிறோம் கணிமலர்களை சொந்தத்துக்கு கொடுக்க சில சேவகர்கள் இருக்கிறார்கள் சில சேவகர்கள் தின குடும்பத்தை ஒதுக்கிவிட்டு ஊருக்கு தேவை செய்கிறார்கள் ஏ குடும்பம் மதிப்பது இல்லையா இவர்களை தலைக்கு மேலே தூக்கி வைத்தால் தான் செலவழிப்பார்கள் குடும்பத்துக்கு கொடுக்காமல் ஊருக்கு தேவை செய்ய வேண்டாம் குடும்பத்துக்கு மாத்திரமும் செலவழிக்க வேண்டாம் இரண்டு சாராரையும் கவனிப்பதுதான் நடுநிலைமையான ஒரு மூமில் நம்ம தன்னுடைய தலையை வெட்டுவதற்கு கன்ற கொண்ட சப்வானுக்கு கூட ஆற்று மந்தைகள் ஒத்தவர்கள் கொடுத்தார்கள் என்று சம்பவம் இருக்கிறது என்றால் கண்ணியமான குடும்பம் உறவுகள் முதலிடம் மற்றவர்களை கவனிக்க வேண்டும் ஒரு நிகழ்வை சொல்லி நான் ஒரு பிரதானமான ஒரு விடயத்தை முன்வைத்து முடிக்க நினைக்கிறேன் அழிஞ்சானுடைய பேரை அல்ல மகள் அல்லது அல்ல பேசி இருந்தது அவர் மவுக்காத நம்முடைய ஜனாசாக்களை மாற்ற வேண்டும் மனைவி அழுவார் கணவனை எழுந்ததற்காக பிள்ளையாலும் தந்தை எழுந்ததற்காக சகோதரர் அழுவார் சகோதரர் உபா அழுவார் பிள்ளை எழுந்ததற்காக மகனை எழுந்ததற்காக எல்லோரும் உறவுகள் உறவை எழுந்ததை கழுவார்கள் துவா செய்வார்கள் உறவில்லாத குடும்பம் இல்லாத ஒரு சாரால் நமக்காக அழைந்து துவா செய்பார்கள் என்றால் நம்மின் மூலம் ஏதோ ஒரு உதவி பெற்றவர்களாக ஜனாத பார்க்கிறார்கள் சொந்தக்காரர்களும் அழகிறார்கள் தான் உறவினர்களை விட ஒரு செய்கிறார்கள் கேட்கப்பட்டது உறவுகளை அழகையும் துவாகவும் சொந்தக்காரர்களை விட உங்களுக்கு என்ன கவலை உங்களுடைய மச்சாவனா நானாவா மாமாவா தம்பியா யார் இவர் சொன்னார்கள் எங்களுடைய உறவல்ல எங்களுடைய உறவு நாங்கள் யார் இந்த ஊரில் உள்ள ஏழைகள் நாங்கள் யார் தெரியுமா இந்த ஊரில் உள்ள அனாதைகள் நாங்கள் யார் தெரியுமா இந்த ஊரில் உள்ள விதவைகள் இந்த ஊரில் இருக்கின்ற கஷ்டமானவர்கள் நாங்கள் ஏழ்மையிலே வாழ்ந்தவர்கள் வறுமையிலே வாழ்ந்தவர்கள் ஏன் எழுதுகிறீர்கள் என்று கேட்டபடி சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் காலையிலே கதவை திறப்போம் வீட்டுக்கதவை காலையில் திறக்கின்ற பொழுது ஒரு பால்சல் இருக்கும் அன்றைய நாளுக்கு கழிவுலிகள் தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கும் அன்றைய நாளுக்கு செலவுக்குரிய பொருட்கள் இருக்கும் மிகவும் முயற்சித்து பார்த்தோம் யார் வைக்கிறார் என்று எதிர்காலம் மின்சார காலம் யாரோ வைக்கிறார் போகிறார் அடையாளம் காண முடியவில்லை இன்று காலை கதவை திறந்தோம் பார்சல் இல்லை பார்சல் இல்லை பேசிக் கொண்டோ இந்த நமக்காக வைத்தவர் இருக்க முடியாது போயிருப்பார் விசாரித்து பார்த்த வகைகளே சொல்கின்ற அளவுக்கு யாரும் ஊரார்கள் பெரியாது போயிருக்கவில்லை இரண்டாவது சொன்னோ இந்த ஊரில் இந்த பார்சலை வைத்தவர் இந்த உலகத்திலேயே உயிரோடு இருக்க முடியாது மௌத்தாகத்தான் இருக்கும் விசாரித்து வந்தோம் இந்த மேதை தான் நமக்கு இன்று வரைக்கும் பார்சல் வைத்தவர் ஓ ஓ இரண்டு விடயங்கள் ஒன்று கொண்டு கிளிக்காகிறது சொன்னார்கள் ஓ- பொழுது ஷோல்டரிலே நாட்டாமையுடைய அடையாளத்தை பார்த்தோம் மேதை அகனு அனுள் பைத் அனுள் பைஸ் என்று தீர்த்துத் திரிவதல்ல பண்பாடு வர வேண்டும் நபையுடைய அன்பு அன்பு என்று அத்து தெரிவதல்ல இந்த பண்பு வர வேண்டும் இந்த பணிவு வர வேண்டும் செல்வந்தர்களும் வேலைகளுக்காக மூடை தூக்க வேண்டும் குளிப்பாட்டுதோ நாட்டைகள் போன்ற அடையாளம் இருந்தது வாழ்க்கையில் என்னவென்று நாங்களும் அடையாளம் என்று அல்லாவுக்கு மாத்திரம் தெரிய செலவழித்து கவனிக்கிறோம் இதுதான் கபருக்கு வரும் இதுதான் வரும் இதுதான் கண்ணி மனித அரிசிக்கு இதுதான் தவறுடைய உஷ்ணத்தை தணிக்கும் சதக்கா தவிர உஷ்ணத்தை தனிக்கும் இருப்பது போன்று இருக்க வேண்டுமா சதக்காவுடைய ஏழைகளை சொன்னேன் அனாதைகளை சொன்னேன் விளைவைகளை சொன்னேன் அந்த ஏழை அனாதை குடும்பத்தில் உள்ள எல்லா துறையில் உள்ள தேவைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அது வீட்டு கட்டணம் அது அது படிப்புக்குரிய செலவு அது வைத்திய செலவு அது கண்ணியமானவர்களை சேவைகளை தேடி தேடி நீங்கள் அந்த ஏழைகளும் சொல்ல வேண்டும் எனக்கும் உனக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தனது செலவு இருக்க வேண்டும் எனக்காக துவாட்சை என்று கூட உயிரோடு சொல்வது கூட எகலாசுக்கு மாற்றமாக முன்னோர்கள் பார்த்தார்கள் ஒரு உதவியை செய்துவிட்டு துவாட்சியங்கள் என்று சொல்வதை கூட எகலாசுக்கு மாற்றம் என்று நமது தாய் ஆய்ச்சலில் பார்த்தார்கள் அதை நிகழ்வை சொல்லி பிரதானமான விடயத்தை சொல்லி நான் பார்சல் பங்குடை கண்ணியமான செய்கிறார்கள் என்று சொல்ல வரவில்லை ஆனால் எல்லாமே மீறி அறிந்து வருகிறது எனக்கு வருகிறது அந்த சங்கத்துடைய இந்த சங்கத்துடைய பழையமானவர் சங்கத்துடைய நீங்கள் போட்டது தான் உங்களுக்கு என்ன சிறப்பு கண்ணியமானவர்களே இடையாட்டு பிடித்து மீடியாக்கள் ஆடம்பரம் செலவிருந்தால் அதை பார்த்தே சுவேச கிளம்புவேன் ஒருவருக்கு கொடுக்கின்ற அந்த உணவு பகுதியை பார்த்து நம்முடைய சமூகம் கொடுக்கத்தான் வேண்டும் ஏன் அதை போட்டோ பேஸ்புக் ஏன் வாட்ஸ்அப் ஏன் மீடியா எங்க நம்முடைய மையத்தில் ஏழைகளுடைய இப்படி இருக்கார் என்னை மனி ஆயிரம் பங்கு பார்சல் பங்கிட்டு ஊழியர் கொடுத்து விட்டு வந்த பிறகு கேட்பார்கள் கொடுத்து கொடுத்த அவர்களுக்கும் பறக்க செய்யும் யாருக்கு நான் யாருக்கு கொடுத்தேனோ அந்த மக்களுக்கும் அல்ல பறக்க செய்யும் என்று சொல்லிவிட்டு அடிமையிடம் சொல்வார்களாம் வேலைக்காரியிடம் துவாவை செய்தேன் அவர்கள் நான் கொடுத்த உதவிக்கு செய்த துபாவை கூட நான் அவர்களுக்கே ரிட்டன் பண்ணுகிறேன் அல்லாவிடம் மாத்திரம் கூறி எதிர்பார்க்கிறேன் செலவிலே கவனிப்பதிலே மிக முக்கியமான பக்கத்திலே உறங்கு அன்பாக கொஞ்சம் தடவி எழுப்பி நாட்டிற்கு உலகத்திற்கு ஒரு தூதையை நான் முன்வைக்கு வருகிறேன் இல்ல ஏழைகளுடைய பகுதி கவனிக்கப்படுகிறது நோயாளிகள் மீடியாக்களிலே வரும் பள்ளி சந்தைகளில் நோய்க்காசனுக்கு நிற்பார்கள் மாத்திரம் பேசப்படுகிறது பிரமதானில் மாத்திரம் தான் அவருடைய பெயர் வெளியே வருகிறது அதிலும் பல இருத்தடிப்புகள் நடக்கின்றன பல இருத்தடிப்புகள் அந்த சாதாரண யார் நாம் இப்பொழுது காட்டுக்கு கீழே வெளிச்சத்திலே சுத்தமான இடத்திலே சுத்தமான மனசடை கூடத்தை அழைத்துதான் அதை சுத்தப்படுத்தி பாவித்து விட்டு புதை செய்து விட்டு உட்கார்ந்து இப்படி சொத்துப்பாவை சேர்த்துக் இந்த மசிதை பரிபாலம் செய்கின்ற ஊழியர்கள் மசியுடைய ஊழியர்கள் இவர்கள் கண்ணியமானே நமதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவர்கள் மஸி நம்முடைய உள்ளம் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்கின்றவர்கள் நமது உள்ளத்துடைய ரத்த ஓட்டத்தை சீர் செய்கின்றவர்கள் எந்தெந்த துறைகளில் எல்லாம் மசிதலை பணிமுடைய செய்கிறார்களோ இவர்களை நாம் கண்ணியமான மறந்து செயல்படுகிறோம் மன்னிக்க வேண்டும் நாங்கள் தொட்டுக் காட்ட வந்துவிட்டால் சிலர்கள் பேசுவார்கள் ஓஐசிக்கு வட்டலாக்கள் கொடுக்க வேண்டும் டிஐஜிக்கு பிரியாணி கொடுக்க வேண்டும் கஸ்டம்ஸ் ஆபீசருக்கும் அனுப்ப வேண்டும் ஏன் அப்படி அவனை பாவித்துக் கொள்ளலாம் கஸ்டம்ஸிலே கேவலம் நான் தமிழே சொல்கிறேன் நமது சர்வோதர மத தேவாலயத்தில் இருக்கின்ற பெரியவருக்கும் சாப்பாடு அனுப்புகிறோம் அனுப்ப வேண்டும் என்று வெளியே வர கஸ்டம் ஏதாவது கடத்தலா இருந்தாலும் குறைந்து கொள்ள கிளியரி மாட்டிப்படாமல் துனியா வரு எவனாவது ஒருவன் நமக்கு ஏதாவது இருந்தாலும் கண்ணியமானவர்களே அவர்களுக்கு அனுப்புகின்ற சமூகம் இந்து மசில இருக்கின்ற இமாமுக்கும் அனுப்பாமல் அனுப்பி சொருக்கம் போக தகவல் என்பது முஸ்லீம்களை ஒதுக்கி மற்றவனோடு ஒட்டுவதல்ல முஸ்லிம்கள் முதலிடம் அதுக்கு பின்னர் தான் மற்றவன் கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை கொடுத்து கொடுத்து என்ன கண்டோம் என்ன கண்டோ நம்முடைய விளையங்களை அனுபவித்துக் கொண்டு அவனும் மரும தந்தான் நிற்கிறான் கொடுப்பதை அங்கே கொடுப்பவர்கள் மஸிதை முற்படுத்தால் கவலையோடு பேசுகிறேன் ஒரு நிகழ்வை சொல்ல போகிறேன் கெண்டிவானவர்களே இந்த மசிதிலிருந்து தைரியமாக சொல்கிறேன் தைரியமாக சொல்ல வேண்டும் சொந்த கருத்து சுதந்திரம் கவலைமாக ஏரியாவிலிருந்து மிக அருகில் ஒரு மஸ்தி இந்த ஏரியாவிலிருந்து நிகாரிகள் சுற்றி வர ஒரு பத்து பத்து கிலோமீட்டர்கள் பாருங்கள் மத்தியுடைய பேர் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த மஸ்தி சம்பந்தப்பட்டவர்கள் விளங்கி வந்து கேட்டால் மிக தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறேன் நோம்புப் பெருந்தாள் பிடித்த கடைசி நிகழ்வு இதுதான் நோம்பு பெருந்தாள் ார் கண்ணிய மாணவர்களை நமது பெருநாள் தொழுகைக்காக மனைவி பிரிந்து கொழும்பில் வாழ்கிறார் நமது தொழுகைக்காக பிள்ளைகளை பெற்றோர்களை பிரிந்து வாழ்கிறார் கண்ணிய பெருநாள் என்று பிள்ளை கொடுப்பு மனைவி கொடுப்பு வாங்கி எடுப்பிருப்பார் மனைவியை பலகாரம் செய்திருப்பார் சிற்றூண்டி செய்திருப்பார் என்னுடைய கணவன் என்னுடைய கையால் சாப்பிட வேண்டும் என்ற கவலையோடு மனைவி அணுகிறார் பிள்ளை சொல்கிறது என்னுடைய அபு என்னுடைய வாப்பா வாங்கி தந்த ஆடையை வாப்பா வந்தால்தான் உடுப்பேன் என்று பிள்ளையோடு பிடிக்கிறது ஊரில் சொல்லவிக்கிறார் இமாம் சொல்கை சொல்லவிட்டு விட்டு நோம்பு பெருநாள் ஏதாவது சாப்பிட்டு வேண்டும் ஈச்சம் பழத்தை சாப்பிட்டு இருப்பார் காலை ஆகிறது முடிகிறது புகர் ஆகிறது புகர் பாந்து சொல்கிறது காலை சாப்பாடு இமாவுக்கு வரவில்லை பிறநாள் என்று நிர்வாகத்தை வருடத்துக்கு மூன்று ஒன்றாம் படித்து சொர்க்கத்தை கதவு காண்பவர்கள் வருட அவர்களிடம் மூவன் அச்சு செய்து சொர்க்கச் சான்றிதழை பெற்றவர்கள் மனித தன்மை இல்லாதவர்கள் சொந்த கருத்து எழுதி பயப்பட மாட்டேன் இந்த மின்பரிலே எனக்கு கொத்தமாக கிடைக்காவிட்டாலும் நான் ஒரு இடம் ஆத்திரத்தில் பேசவில்லை ஆத்திரோஷத்தில் பேசவில்லை கவனையோடு பேசுகிறேன் அந்த நிர்வாகத்தில் உள்ளவர் அந்த மசிதில் கிடைத்தாலும் அதே மின்பரில் சொல்லத் தயங்க மாட்டேன் ஒரு பள்ளி வெளியே வந்தது எத்தனை இருக்கிறது காலை சாப்பாடு இல்லாத வயிற்றோடு தொழுவித்தார் இரண்டு மணி தாண்டுகிறது இரண்டு மணிக்கும் இரண்டரைக்கும் படையிலே தாங்க முடியாமல் எந்த முகத்தோடு கடையிலே சாப்பிட முடியும் எந்த கடையிலே சாப்பிட முடியும் சமூகம் மாற்று மருத்துவனுக்கும் கஸ்டம் சாப்பாடு கனவு காண வேண்டாம் மூன்று உங்களோடனும் நிரந்தரை படிக்கும் நண்பருக்கு கோல் போகிற நண்பர்கள் ஆளு அழுகுகள் கேட்கிறது பெருநாள் அன்று ஏன் அழுகுகாய் ஏன் அணுகுகாய் மணி காலை சாப்பிடவில்லை மகள் சாப்பாடும் இன்னும் வரவில்லை நம்முடைய சமூக கண்ணியவாளர்கள் நான் கொடும் பென்று மாத்திரம் நிறுத்திக் கொள்கிறேன் கண்ணியத்துக்கு மெம்பர்ல பண்ண செல்ல முடியும் உண்மையான நிகழ்வு நண்பர் மஸ்டிலிருந்து 15 கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ளவர் அவருக்கும் குடும்பம் இருக்கிறது அவருக்கும் சாப்பாட்டை கட்டி கொண்டு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நண்பருக்காக சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்த நிகழ்வு நமது நாட்டில் தலைநகரிலே மிக முக்கியமான ஒரு இடத்திலே நடந்ததென்றால் நமது இஸ்லாமியானா இவர்களை கவனிப்போம் பிள்ளைகளுக்கு அந்த என்று தெரிந்ததா நமக்கு நேரம் கொடுக்காது விடயங்களிலே இத்தைய பேசி முடிக்க முடியும் திருந்து கவனிப்போம் இவர்கள் சிபார்சு செய்வார்கள் நான் இவர்கள் சொல்லி பேசவில்லை நோம்பில் செய்த எல்லா நான் என்னுடைய விருப்பமாற்றுள்ளேன் நான் ஒரு மஸ்தியுடைய நிச்சயமாக நான் ஒரு இமாவாக என்றால் நான் பேச மாட்டேன் நோம்புடைய நான்கு வாரங்களும் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்று இரு யாக்கல் என்னுடைய தம்பிமாவோடைய வயதில் இருக்கின்ற மூன்று வயது சிறுவன் வந்திருந்தாலும் பத்து ரூபாய் பணத்தோடு இருபது வயது வாலிபர் இரண்டாயிரம் கோள் வந்திருந்தாலும் வயது பஸ் ஐம்பதாயிரத்தோடு வந்திருந்தாலும் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற கண்ணியமானவர்களை மிக பெருமதியான நினைத்துக் கொள்ளுங்கள் எனவே கண்ணிமனை ஒரு நிமிடத்தில் ஒரு வேண்டுகோள் என்பது ஒன்றாவியமாக செய்கிறோம் அச்சும் செய்கிறோம் அச்சோடைய அச்சை படிக்கிறோம் மூன்றாவது படிக்கிறோம் அதை சுற்றமா சுட்சமா ரொம்ப உதமான அமல் அச்சுன்னதமான அமல் அதை பரிசுத்தமாக போய் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுதான் என்னுடைய ஆரம்ப தகவல் செய்ய என்பது அல்ல டிரவன்ஸ்காரர்கள் என்னோட கோவிக்க வேண்டாம் என எத்தனை பேர் நம்முடைய மஸிதிமாவை உன்றாவுக்கு அனுப்பினோம் எத்தனை பேர் தனித்தனவியர்கள் அவர்கள் அனுப்பி எடுத்தால் அவர்கள் சொல்லித் தருவது தெளிவாக அவர்கள் அனுப்பி எடுத்தால் அவர்கள் படித்து தருவ கருவா இருக்கும் உள்ள மக்களின் உலக எல்லா ஊர்களை சேர்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் உங்களுடைய இமாம்களை மாதிரியே உங்களை சேவை செய்த மூத்த செயல்பாடுகளே மூத்த தீச்சர்வார்களே நம்மை தூக்கி வசத்த உறவுகளை நாம் இப்போது வசதியோடு இருக்கிறோமா அவர்களை உங்களுக்கு நமக்கு அவர்கள் சென்று அதையும் பறக்கத்தைப்படும் எனவே இல்லாமல் ஆரம்பத்தாரா இந்த ரவதானை மகத்திரத்தோடும் ரஹ்மத்தோடும் நரக விடுதலையோடும் அல்லவுடைய திருப்தியோடும் வலியுறுத்தி வைக்கிற செய்வானாக யாரை அவனை பாங்கலையும் தருவாயாக எவனை பெற்றவனை பாங்களை இணைத்தல்வையாக உட்கா உடனே பாவங்களும் இணைத்தருவாயாக உடனே முஸ்லீங்கள் அருகே பாங்களை தருவாயாக யாரை உண்டான ஈமானியை தருவாயாக உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளைத் தருவாயாக மனிதர்களின் பண்புகளைத் தருவதாக யார புனிதமான நபாண்டி அடைந்தோம் யாருல்லா சரியான முறையை நாங்கள் அமர்வு செய்யவில்லை யாரா விலகினமானவர்கள் யாருதான் செய்திருக்கிறோம் யாருலா நமது குறைகளை மன்னித்து மறை தருவதாக நமது அமர்களை ஏற்றுக் கொள்வதாக எவரது தவறுகளை மன்னித்து மறை தருவாயாக எவதாண்டில் என்னென்ன பாக்கியங்களை கொடுக்கிறாய்லா அனைத்து பாக்கியங்களை தருவதாக யாத லெயலத்து கதிரை அடைந்தவர்களாக்குவதாக லெயலக கதிர்களை பாக்கியம் என்னென்ன பாக்கியங்களை கொண்டிருக்கிற வைத்தியோ அனைத்தையும் பெற்றவர்களா நம்மை மாற்றுவாயாக நம்ம நாட்களை சீராக்குவாயாக நாட்டு நிலைமைகளை முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகளை முறியடிப்பாயாக யார் சரி செய்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம இதாயத்தை கொடுப்பாயாக அவர்களை நீர் பொறுப்படுப்பாயாக அவர்களோடு எப்படி நடந்து கொண்டால் நாங்கள் சந்தோஷம் அடைவோமோ கண்குணர்ச்சி அப்படி நடந்து கொள்வாயாக ஈமாடும் வாழ்ந்து கரிமாடும் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு தந்து கொள்வாயாக